நச்சினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து விஜய ஆனந்த் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு குட்டி நாட்டுப்புற கதைய சொல்ல போறேன் கதை ரொம்ப சின்ன கதையா இருந்தாலும் இதுல உள்ள கருத்து மிகவும் உயர்ந்த கருத்தா இருக்குது அதனால இந்த கதையை கண்டிப்பா நீங்க கேட்கத்தான் வேணும் ஒரு ஊர்ல ஒரு வேடன் இருந்தான் அந்த வேடன் ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாட போகும்போது இரண்டு கிளிக்குஞ்சிகளை பிடிச்சிட்டு வந்தான் அப்படி அவன் அந்த கிளிக்குஞ்சுகளை பிடிச்சிட்டு வரும்போது ஒரு கிளிக்குஞ்சு மட்டும் தப்பி பறந்து ஓடிடுச்சு இன்னொரு கிளிகுஞ்சை வீட்டுக்கு கொண்டு வந்து அதுக்கு பேச கற்றுக் கொடுத்து வளர்த்துட்டு வந்தான் தப்பிச்சு பறந்து போன அந்த இன்னொரு கிளிக்குஞ்சு ஒரு முனிவரோட ஆசிரமத்துக்கு போனது அந்த ஆசிரமத்தில் இருந்தவங்க அதை ரொம்ப பிரியமாக வளர்த்து வந்தாங்க ஆசிரமத்தில் இருந்தவங்க அந்த கிளிக்கும் பேச கற்றுக் கொடுத்து வளர்த்துட்டு வந்தாங்க கொஞ்ச காலத்துக்கு பிறகு ஒரு முறை ஒரு அரசன் வந்து என்ன பண்ணாருனா அந்த காட்டுக்கு வேட்டையாட வந்தாரு வரும்போது அவருக்கு தண்ணி தாகமா இருந்ததுனால அருகில் இருந்த அந்த வேடனுடைய வீட்டுக்கு போய் குடிக்கிறதுக்கு தண்ணி வாங்கி தன்னுடைய தாகத்தை தீத்துக்கலான்னு போனாரு அப்போ அவங்க இருந்த கிளி என்ன சொல்லுச்சுன்னா புதுசா யாரோ வந்திருக்கான் அவனை பிடி பிடி கொல்லு கொல்லு அப்படின்னு சத்தம் போட்டுச்சு இத பாத்த அரசனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயி போச்சு சரின்னு சொல்லி தன்னுடைய குதிரையை திருப்பிக்கிட்டு வேற பக்கமா போனான் போகும்போது அந்த முனிவரோட ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தான் ஆசிரமத்துல இருந்த கிளி அவனை பார்த்ததும் வாங்க வாங்க உங்களை பார்த்தா ரொம்ப களைப்பா தெரியுது வந்து கொஞ்ச நேரம் இழைப்பாருங்க அப்படின்னு சொன்ன அந்த கிளி ஆசிரமத்துக்குள்ள திரும்பி பார்த்து யாரங்க வந்திருக்க கூடிய விருந்தாளிக்கு கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு கத்துச்சு இத கேட்ட அரசனுக்கு ரொம்பவே ஆச்சரியமாயி போச்சு வீட்டு பக்கம் போயிருந்து கொள்ளு அப்படின்னு கத்துச்சு அன்போடு உபசரிக்கிறதே ஏன் இந்த வித்தியாசம் அப்படின்னு கேட்டான் அரசன் அதுக்கு முனிவர் என்ன சொன்னாருன்னா இந்த ரெண்டு கிளிகளுமே ஒரே தாயின் வயிற்றில் பிறந்த குஞ்சிகள் தான் வளர்ந்த இடத்தை பொறுத்து அதுங்களுடைய குணங்கள் அமைஞ்சிருக்குது வேடன் வீட்டுல வளர்ந்த கிளி அங்க உள்ளவங்க எப்படி பேசுறாங்களோ எப்படி நடந்துக்கிறாங்களோ அத பார்த்து அந்த கிளியும் இந்த ஆசிரமத்துல வளர்ந்த கிளி இங்க இருக்கவங்க என்ன பேசிக்கிறாங்களோ எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை பார்த்து தன்னுடைய குணத்தையும் அது போலவே அமைச்சுக்கிடுச்சு ஒருத்தர் எங்க பிறந்தாங்க எந்த மாதிரி குடும்பத்துல பிறந்தாங்க அப்படிங்கறது முக்கியம் கிடையாது அவங்க என்ன மாதிரி சூழ்நிலையில வளர்றாங்க அப்படிங்கறதுதான் முக்கியம் அதனாலதான் எப்போதுமே நம்மளுடைய பெற்றோர்கள் நாம எப்போதும் நல்ல நண்பர்களுடன் பழகி நல்ல குணங்களை கத்துக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனாலதான் காலையில பள்ளிக்கூடத்துக்கு போற நீங்க சாயந்தரம் திரும்ப வந்ததும் உங்களுடைய பெற்றோர்கள் நீங்க பேசுற வார்த்தைகளை வச்சு சில நேரம் உங்களை அன்போட அள்ளி அணைச்சு கொஞ்சுவாங்க என் பிள்ளை எவ்வளவு அழகா பேசுது அப்படின்னு சொல்லுவாங்க சில நேரம் நீங்க ஏதாவது தவறான வார்த்தைகள் பேசிட்டா இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களை கண்டிச்சு திட்டி இருப்பாங்க